பாடம் 76 ஆறு தோல்புஜத்துடன் தோல்புஜத்தையும் பாதங்களுடன் பாதங்களையும் சேர்த்து கொண்டு வரிசையில் நிற்பது எங்களில் ஒருவர் தமது கரண்டை காலை மற்றவரின் கரண்டையுடன் சேர்த்து நான் பார்த்திருக்கிறேன் என்று நோமான் பின் பஷீர் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள்